நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி உங்கள் தொழில் முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போறான் விக்னேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருங்களா அவரு மிக பெரிய கம்பெனிக்கு அவருதான் ஓனர் ரொம்ப பெரிய கம்பெனிங்க அவரு அன்னைக்கு காலையில போறாரு அவருடைய கம்பெனிக்கு காலையில போறார் போகும்போது முன்னாடி வெளியில இருந்தே வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஜாலியா அரட்டடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றோமேன்ற அந்த பொறுப்புணர்வு எதுவுமே இல்லாம ரொம்ப ஜாலியா எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க இவர் வந்த உடனே இவர் வரத பாத்துட்டு எல்லாரும் உடனே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வணக்க வைக்கிறாங்க ஆனா இவர் வந்து கெதையுமே ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா இவரு அங்க இருந்து பாத்த உடனே யாருக்கும் ஒரு பொறுப்பே இல்லையே அப்படின்ற மனசுக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு கோபம் ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போறாரு உள்ளார போனதுக்கு அப்புறம் மேனேஜரை கூப்பிடறாரு கூப்பிட்ட என்ன இந்த மாதிரி இருக்காங்க பொறுப்பே இல்லாம அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு உடனே இவரும் சாரி சொல்லிட்டு அங்க இருந்து இனிமே அப்படி இருக்கா நடக்காம பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடறாங்க இருந்தாலும் இந்த விக்னேஷ் அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னதான் இருந்தாலும் இவங்களை வந்து நம்ம திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இருந்தாலுமே அந்த உணர்வு ஏன் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லா யாரோ யாரு இது பண்ணாலும் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம அவரு அங்க இருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு கிளம்பி கதவை தொற்றாரு அவங்க மனைவி வந்து அவங்க மனைவி பெரிய விமலா அவங்க வந்து கதவை தோறக்குறாங்க ஒண்ணு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏ முகமல்லா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க கேரட் அல்வா பஜ்ஜி இந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க திரும்பவும் கொடுத்துட்டு அப்பயும் அவங்க மனைவி வந்து கேட்கறாங்க என்னங்க இன்னைக்கு முகமே சரியில்லையே முகவாட்டமாவே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது பண்றாங்க அப்பயும் அவர் சரியான பதில் பதில் அவரோட சிந்தனை ஃபுல்லா அந்த ஆஃபீஸ்ல அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படியே தோணுது இவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷ்வலா விட்டு நைட்டு போய் நைட்டு சமையலுக்கு இது பண்ணிட்டாங்க இந்த விக்னேஷ்ன்றவரும் அந்த சிந்தனையிலேயேதான் ரூம் குள்ளார போய் திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ற அப்படி உட்காரும்போது உடனே இவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க விக்னேஷுடைய மனைவி வந்து கேக்குறாங்க எங்கன்னா இன்னைக்கு சமைச்சது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ என்னமா நீ சமைச்சது எப்பயுமே சூப்பரா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே எப்படி இருக்கும்னு சொல்றாரு உடனே அவங்க மனைவி வந்து சொல்றாங்க ஆஹ் சரி சரி நான் பண்ண அந்த சட்னி எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீ சமைச்சா சொல்ல வேணும் உனக்கு இதெல்லாம் செய்யறது கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி இவரு கேக்குறாரு உங்க கஷ்டம் வீட்டுல எல்லாமே வாங்கி தந்திருக்கீங்க மிக்சி கிரைண்டர் இப்படி எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டு நான் என்ன அதுல சும்மா லைட்டா வச்சிட்டு போட்டா வச்சுன்னா எல்லாம் அது பாட்டுக்கு சமைச்சு முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த நேரத்துல ஆஹ் விமலாவோட அதாவது விக்னேஷ்வரோடைய அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க விமலா நீ அப்படி சாதாரண நினைக்காதம்மா நானும் இந்த குடும்பத்துல வந்து நான் வாக்கப்பட்டு வந்தப்ப இந்த குடும்பத்துல நிறைய அதாவது என்னது மாடு ஆடு எல்லாமே இருந்துச்சு அப்பெல்லாம் காலையில் எழுந்தோன்னே பயங்கர வேலையா இருக்கும் திருத்திருத்தி எல்லாமே செஞ்சு முடிப்போம் ஆனா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம செய்யற வேலையை ரசிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும் ஆனா எனக்கு அந்த குடுப்பன இல்லாம போயிடுச்சு என் வீட்டுக்காரு அவரு வந்து வக்கீல் தொழில் இருந்ததுனால அவருக்கு அத பத்தி ஏன் எப்ப பார்த்தாலும் கேஸு புத்தகம் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டே இருப்பாரு அதனால நம்ம செய்யற விஷயத்த யாராவது ஒருத்தவங்க ரசிச்சு பாராட்டினாதான் நமக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம எப்ப சுடு சுடுமே இருந்தா நமக்கு அந்த செய்யற வேலையிலே இது இல்லாம போயிடும் இப்ப வந்து நீ வந்து எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்ற ஆனா இப்ப மிக்சி இருந்து எது இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நீ வந்து அதை ஒரு பக்குவமா ஒரு அன்போட அதெல்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்தாதான் அதுக்கு முழு அர்த்தமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து விக்னேஸ்வர அம்மா வந்து அவங்க மருமகளிட்ட சொல்றாங்களாம் அவங்க மருமகளும் அண்ணய அவங்க சொல்றது கேட்ட ஆமாங்கத்தை நீங்க சொல்றது கரெக்டா தான் என்னதான் பொருள் வீட்டுல அப்படி போய் இருந்தாலும் நம்மளும் அதுக்கான ஒரு அன்போட அந்த விஷயத்த எல்லாம் கரெக்டா செஞ்சாதான் அதுக்கான அர்த்தமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டே இருந்த விக்னேஷ்கு மனசுக்குள்ளார ரொம்ப யோசனை நம்ம ஏன் இப்படி நம்மளோட ஆபீஸ்ல நம்ம வந்து நம்ம நடந்துகிட்ட விதம் நமக்கு கொஞ்சம் சரியில்லை அதனால அவங்கள்ட்ட எப்படி நம்ம அன்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவரோட மனசுல யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க நாம் நேர்களே நாம் நாமும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்தினால் மட்டுமே செய்யக்கூடிய செயல்கள் முழுமையானதாக இருக்கும் நன்றி வணக்கம்